அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பொங்கல் பண்டிகையின் வரலாறு குறித்த ஒரு நிகழ்வினை இப்போது நாம் கேட்போம் பொங்கல் என்பது தென்னிந்திய மக்களின் பழமை வாய்ந்த பண்டிகையாகும் குறிப்பாக தமிழர்களின் பண்டிகையாகும் இந்த பண்டிகையின் வரலாற்றை பார்க்க வேண்டுமானால் நாம் சங்க காலமான கிமு இருநூறு கிமு முன்னூறு நோக்கி செல்ல வேண்டும் பொங்கல் என்பது சமஸ்கிருத பிராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போல் திராவிட அறுவடை பண்டிகையாக அறியப்பட்டாலும் கூட வரலாற்று அறிஞர்கள் இந்த பண்டிகையை சங்க காலத்தின் போது கொண்டாடப்பட்ட தை நீராடல் என நம்புகின்றனர் இப்போது சங்ககால பொங்கல் பற்றியும் பொங்கல் பண்டிகை பற்றிய பிராண கதைகளையும் பொங்கல் கொண்டாட்டங்கள் பற்றியும் பார்ப்போமா சங்கவால பொங்கல் பற்றிய ஒரு பார்வை தை நீராடல் சங்ககாலத்தின் போது நடந்த கொண்டாட்டங்கள் தான் இன்றைய பொங்கல் கொண்டாட்டமாக மாறியுள்ளது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தை நீராடலின் போது சங்ககால பெண்கள் பாவை நோன்பு என்ற விரகத்தை கடைபிடித்து வந்தனர் பல்லவர்களின் ஆட்சிக் காலத்தில் கிபி நானூறு கிபி எண்ணூறு இது மிகவும் முக்கியமான பண்டிகையாக விளங்கியது தமிழ் மாபமான மார்கழியின் டிசம்பர் ஜனவரி போது இது கொண்டாடப்பட்டது இந்த பண்டிகையின் போது நாட்டில் மழையும் வளமும் செழிக்க வேண்டி இளம் பெண்கள் வேண்டுவார்கள் சங்ககால பொங்கல் பற்றிய ஒரு பார்வை இந்த மாதம் முழுவதும் பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்ப்பார்கள் தங்கள் முடிக்கு எண்ணெயிட்டுக் கொள்ள மாட்டார்கள் மேலும் பேசும்போது கடுமையான சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள் பெண்கள் அனைவரும் விடியற்காலையில் குளித்து விடுவார்கள் ஈரமண்ணில் செய்யப்பட்ட கட்டா ஏனி என்ற பெண் தெய்வத்தின் சிலையை அவர்கள் வணங்கி வந்தார்கள் தை மாதத்தின் ஜனவரி பிப்ரவரி முதல் நாள் தங்கள் நோன்பை முடித்துக் கொள்வார்கள் நெற்பயிர்கள் செழிப்பதற்காக அளவுக்கு அதிகமான மழையை கொண்டு வருவதற்காகவே இந்த நோன்பு பழமை வாய்ந்த இந்த மரபுகளும் சடங்குகளும் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை தைநேராடல் பண்டிகை பற்றியும் பாவை நோன்பின் போது கடைபிடிக்கப்படும் சடங்குகள் பற்றியும் ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை ஆகியவற்றில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குளோத்துங்கா என்ற சோழ அரசன் கோவில்களுக்கு நிலையத்தை பரிசாக அளிப்பார் அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகையின் போது என திருவள்ளுவர் வீரராகவா கோவிலில் உள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையுடன் சில பிராண கதைகளும் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது பொங்கல் பற்றிய புகழ்பெற்ற இரண்டு வரலாற்று கதைகள் உள்ளது ஒன்று சிவபெருமானுடன் தொடர்புடையது மற்றொன்று இந்திர தொடர்புடையது சிவபெருமான் மற்றும் நந்தி புராணத்தின்படி ஒருமுறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறு அங்கே மனிதர்களிடம் தினமும் எண்ணெய் மசாஜ் செய்து குளித்து மாதம் ஒரு மட்டுமே உண்ணுமாறும் கூறச் சிவபெருமான் ஆனால் நந்தியோ தவறுகளாக தினமும் உணவும் உண்ணவும் மாதம் ஒருமுறை எண்ணெய் தேய்த்து குடிக்கவும் அனைவரிடமும் கூறிவிட்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்திக்கு சாபமிட்டார் அதனை என்றுமே பூமியில் வாழுமாறு கூறினார் அதிகமான உணவை தயாரிக்க மனிதர்களுக்கு உதவியாக நிலத்தை உட வேண்டும் என கூறினார் அதனால்தான் இந்த நாளில் மாட்டிற்கு தொடர்பு உண்டு இந்த புராணங்களின்படி ஆறு மாதங்களாக நிலவி வரும் நீண்ட இரவுகளுக்கு பிறகு கடவுள்களின் தினம்தான் இது மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் இந்த பண்டிகை தென்னிந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான மற்றும் உருக்கமான அறுவடை திருவிழாவாகும் பொங்கல் தினத்தன்று நெற்கதிர்களை அறுப்பதற்கு முன்பு கடவுளுக்கு விசேஷ பூஜை நடத்தப்படும் தங்களின் ஏற்களப்பை மற்றும் நெல் அறுக்கும் அறிவாய்கள் ஆகியவற்றை வைத்து சூரியனையும் பூமியையும் விவசாயிகள் வணங்கிவிடுவார்கள் கடவுள் முன் வணங்கப்பட்ட கருவிகளை கொண்டுதான் நெற்கதிர்களை அறுவடை செய்வார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது முதல் நாளான போகி பொங்கல் குடும்பத்திற்கானது இரண்டாம் நாளான சூரிய பொங்கல் சூரிய பகவானை வழிபடுவதற்கான நாளாகும் மூன்றாம் நாளான மாட்டுப் பொங்கல் மாடுகளை வழிபடுவதற்கான நாளாகும் இந்த நாளை இந்த நாளில் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு அடர்த்தியான வர்ணம் பூசி அதன் கழுத்தை சுற்றி மாலையிடப்படும் கடவுளுக்கு படைத்த பின் அந்த பொங்கல் கால்நடை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உண்ணுவதற்கு வழங்கப்படும் நன்றி